எல்லாம் வல்ல கடவுளையும் சத்குருவையும் நன்றாக வணங்கிக்கொண்டு இன்றைய உலக வாழ்வியலும் ஆன்மீகமும் என்கின்ற தலைப்பிலே ஓரளவு நாம் சரியான பாதையிலே முறையாக கருத்துக்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம் என்று நான் நம்புகிறேன் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையையும் நாம் இப்பொழுது வாழ்ந்து வருகின்ற வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பார்த்து கருத்துக்களை உணர்ந்து வருகிறோம் நம்முடைய முன்னோர்கள் சாஸ்திரம் குரு ஈஸ்வரன் புண்ணிய பாபம் இது போன்ற விஷயங்களில் மிகவும் பரிபூர்ணமான அறிவுபூர்வமான நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள் நம்மிலும் ஒரு சிலர் இவ்வளோ இப்பொழுது இருக்கிறோம் என்றாலும் எவ்வளவு பேர் அதை அறிவுபூர்வமாக அறிந்து கொண்டிருக்கிறோம் என்பது சந்தேகத்திற்கு உரியதாக இருப்பதால் சற்று அதை நினைத்து எனவே நம்பிக்கையை பற்றி சற்று விரிவாக ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறோம் பிறகு எந்த ஒரு சாஸ்திரத்தை நாம் நம்புகிறோமோ அந்த சாஸ்திரமானது என்ன அறிவை நமக்கு கொடுக்கிறது என்று ஆராய்ச்சி பண்ண துவங்கும் பொழுது மனித பிறவினுடைய மேன்மை பற்றி சிந்தித்தோம் சாஸ்திரம் மனுஷ ஜஜென்மாவினுடைய மகிமையை திரும்ப திரும்ப சொல்லுகிறது கேனோபனிஷத்தில் ஒரு மந்திரம் இவ்வாறு சொல்லுகிறது இந்த உடலில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே உண்மையை நீ உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமுண்டு பயனுண்டு இல்லை என்றால் நீ இந்த பிறவியை பெரும் நஷ்டத்துக்கு ஆளாக்கியவனாக ஆகிவிடுவாய் என்றுனோ பரிஷத் மிக கடுமையாகவே சற்று கூறுகிறது இங்கு நீ நன்றாக அறிந்து கொண்டு விட்டாயே ஆனால் அச்ச சத்தியமஸ்தி உன் வாழ்க்கை பொருளுள்ள வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையாகிறது அறிய வேண்டுமோ இந்த மனித பிறவி எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதற்காக இந்த மனித பிறவியை நீ பயன்படுத்தாமல் போவாயேயானால் நீ குரங்குகையில் கொடுக்கப்பட்ட பூமாலை போல ஜீனாகிய உன்னிடம் கொடுக்கப்பட்ட இந்த மனித உடலை நீ வீணாக்குகிறாக ஆவாய் எப்படி எல்லாம் அர்த்தம் படும்படி சொல்றது இந்த ஜீவன் கிட்ட நம்ம எல்லாரும் ஜீவர்கள் ஜீவன்கிறது எறும்பும் ஜீவன் தான் யானையும் ஜீவன் தான் தென்னமரமும் ஜீவன்தான் அந்த தென்னமரம்ங்கிறது அந்த ஜீவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சரீரம் நம்ம வந்து மனுஷரீரம் உடைய ஜீவர்கள் தென்னை மரமும் ஜீவன் தான் வாழை மரமும் ஜீவன் தான் தான் பிரம்மாஜியே ஜீவன் தான் சொல்றது அவர் உயர்ந்த ஜீவன் பிரம்மதேவன் நம்மெல்லாம் கொஞ்சம் மத்தியமமான ஜீவர்கள் ரொம்ப கீழான ஜீவர்களாக இருக்கு இந்த செடி கொடிகள் எல்லாம் கீதையில கிருஷ்ணர் சொல்ற மாதிரி ஊர்தி சத்வந்தி அவரவர்களுடைய ஏற்ப தேவ பிறவி அல்லது மனித பிறவி அல்லது அதற்கும் கீழான பிறவிகளை அடைகிறார்கள் என்று பகவத்கீதை சொல்லியிருக்கு ஆகையினால மேன்மையை நன்கு உடர வேண்டும் என்பதற்காக சிறிது நேரம் நாம் அதற்காக ஒதுக்கி சிந்தனை நாம் செய்ய வேண்டியது தர்ம அனுஷ்டானம் பரலோகே சகாயார்த்தம் சர்வூதான் பீடையன் என்று தர்மசாஸ்திரத்திலே ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுகிறது கொஞ்சம் கொஞ்சமா புண்ணியத்தை சேர்த்துண்டே வாங்கடியா நிறைய தர்ம புண்ணியம் பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமா புண்ணியத்தை சேர்த்துண்டே வா எப்படி பணத்தை பேங்க்ல போட்டு சேர்க்கிறோமோ பணத்தை சேர்த்துக்கிற மாதிரி அது பாக்கியமா இருக்கிற தனம் இதுமத்துக்கும் தொடரக்கூடிய ஒரு ஸ்லோகமே இன்னொரு இந்த ஸ்லோகத்தை சொன்னா இன்னொரு அந்த ஸ்லோகம் சொல்லுகிறது மிருத்தம் விமுகாந்த பொருந்து போயிட்டா நம்ம சரீரத்தை கொண்டு போய் செதையில வச்சு நல்ல கீழெல்லாம் வந்து அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணி இந்த சரீரத்தை வச்சு மேல அதுக்கான இந்த சகிரெல்லாம் போட்டு எல்லாம் பூசிடுவாங்க காஷ்டித உ செத்து போன உடம்ப அதுல போட்டு காஷ்டலோ கட்டையும் மண்ணும் உ சிதையில் போட்டுவிட்டு பாந்தவாக விமுகாக யாந்தி பந்துக்கள் எல்லாம் திரும்பி போய் விடுவார்கள் தர்மஹா தம் அணுகச்சதி அவன் பின்னால் அவன் செய்த புண்ணியம் ஒன்று மட்டுமே தொடர்ந்து போகும் அப்படி ஒன்று சொல்றது திருவள்ளுவர் அப்படியே சொன்னார் அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொங்கால் பொன்றா துணை நாளைக்கு பாத்துக்கலாம்னு ஒத்தி போடாத இன்னைக்கே நல்ல காரியத்தை பண்ணு அன்றறிவாம் என்னாது அறம் செய்ய நாளைக்கு பாத்துக்கலாம் பின்னாடி பிற்காலத்துல பாத்துக்கலாம் இப்ப வந்து நான் வாழ்க்கை அன்றறிவாம்னா இப்ப நம்ம யார்டையா சொல்றோம் நல்ல காரியம் எல்லாம் பண்ணுங்க புண்ணிய காரியங்கள்லாம் பண்ணுங்க அதுக்கெல்லாம் ஒரு வயசு இருக்கு சுவாமி அப்ப பண்ணலாம் என்னமோ கேரண்டி கார்டு வச்சிருக்கிற மாதிரி இருக்க போறோம் நம்பிக்கையில் அதனால அன்றறிவாம் என்னது கொஞ்சம் வயசான பின்னவெலை காலத்துல பாத்துக்கலாம் சுவாமி என்னமோ இவர் இருப்பாருங்கிற நம்பிக்கை அவருக்கு ரொம்ப இருக்கு தர்மராஜா கிட்ட எங்க அப்பா வந்து வாழ்க்கையை வென்று எங்க அண்ணா வந்து வாழ்க்கையை வென்று இந்த தர்மராஜா வந்து நாளைக்கு வா அப்படின்னு ஒருத்தர் அனுப்பிச்சுட்டாரு அப்ப உடனே பீமன் சொன்னா எங்க எங்கள் அண்ணா மரணத்தை வென்று விட்டார் அப்படின்னா அது எப்படி நீ சொல்ற அப்படின்னா மற்றது மற்றது உனக்கு அழியா துணையாக இருப்பது அறமே வள்ளுவரும் ஆகையினால தர்மம் கொஞ்சம் கொஞ்சமா புண்ணியத்தை பண்ணிண்டே போகணும் விட்டு சில சமயம் வந்து நம்ம சரியா ப்ராப்பரா கவனிக்கலா இந்த செல் அரிச்சிடும் புத்தகத்தை புத்தகம் முழுக்க கெட்டு போயிடும் அது மாதிரி சொல்றார் எப்படி செல் அரிக்கிறதோ கொஞ்ச கொஞ்சமாக தான் அரிக்கும் அது ஒரே நாளில் சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் செல் அரிக்கும் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணும் அது வேகமாக சில சமயம் பரவுறது அது வேற விஷயம் ஆனா இது கொஞ்சம் கொஞ்சமா வர்ற மாதிரி அது மாதிரி புண்ணியம் பண்ணுங்கிறது எப்படி செல் அரிக்கிறதோ அது உதாரணம் இப்படி எடுத்துட்டு இருக்கு வல்மீக்கமிவ புத்திக்காகா பரலோக்கே சகாயார்த்தம் இந்த தர்மத்தை வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் எந்த உயிர்களையும் துன்புறுத்தாமல் நீ தர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்க வேண்டும் ஒரு ஒரு காகிதத்தை செல் அரிப்பது போல அது உனக்கு எப்பொழுதும் உதவியாக இருக்கும் அது உனக்கு எப்பொழுதும் துணை புரியும் ஆகையினால தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டியது நமக்கு ரொம்ப நமக்கு தர்மத்துல ருச்சியே வராது பண்றதுல நமக்கு ஆசையே ரொம்ப கம்மி அந்த தர்மத்துல ருச்சி பர்றது உண்டு பண்ணிக்கணும் அது நாம நல்லவங்களோட சேர்ந்த அந்த ருச்சி வந்துடும் அதனால எப்பவுமே நல்ல புஸ்தகங்களை படிச்சு நல்லவங்களோட சேர்ந்து பகவான் கிட்டையும் காயத்ரி தேவியே கொண்டு போ நல்ல வழியிலேயே கொண்டு போ நல்ல வழியிலேயே கொண்டு போன்னு பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தோம் வீண் போகாது எந்த காரியமும் வினைக்கேற்ற விளைவு உண்டு அதனால யசா கர்ம ததா பலம் ஆகினால எந்த நல்ல காரியம் பண்ணாலும் அது வீண் போகல் பகவான் என்னை எவ்வாறு வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நான் அவ்வாறே அருள் புரிகிறேன் கிருஷ்ணர் கீதையில சொல்லியிருக்கார் பெரியவங்கள்லாம் சொல்லிருக்காங்க பகவான பிரார்த்தனை பண்ணணும் இந்த தர்மத்தோட மகிமை புரியணும் இந்த தர்மத்தை அனுஷ்டிக்கிற போது அது மேலெழுந்தவாரியா துக்கம் ஆழமா சுகம் மேலெழுந்தவாரியா கஷ்டம் இப்ப காலம்பரா எழுந்திரிக்கிறது ஸ்நானம் பண்றது ஜப்பம் பண்றது கோவிலுக்கு போறது நம்ம காரியம் பேசுற போது இனிமையா பேசுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப இரிட்டேட் பண்ணும் உலகமே ஆனா நாம அதை ஒழுங்கா பண்றதுங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் தர்மத்தை கடைபிடிக்கிறதுல ஒரு பெரிய ஆசையில துக்கமா இருக்குது இதை சுத்தி நிறைய விஷயங்கள் நாம சிந்திக்க வேண்டியது இருக்கு வேதன் சொன்ன மந்திரத்தை நேத்திக்கு கோட் பண்ண திரும்ப அதோட அர்த்தத்தை சொல்றேன் தர்மோ விஸ்வச ஜகத பிரதிஷ்டா தர்மோ விஸ்வசிய ஜகத பிரதி உலகம் அனைத்திற்கும் அமைதியை தருவது தர்மமேதி தருவது தனி மனிதனுடைய அமைதிக்கு வழியை காட்டுவது தர்மமே சமுதாயத்தின் அமைதிக்கு உபகாரம் செய்வது தர்மமே தர்மம்னா தாங்கிறது அர்த்தம் தாங்கிறதுனா எதை தாங்கிறது அக்னிய அக்னியினுடைய அக்னியினுடைய ஸ்வரூபம் அல்லது அக்னியினுடைய தர்மம் உஷ்ணம் அந்த உஷ்ணம்ங்கிற தர்மம் அக்னியோட இருக்கு அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை தர்ம ரூபமா இருக்கணும்னு சொல்லி அது அமைதி அமைதியினுடைய அமைதியையும் தர்மத்தையும் பிரிக்க முடியாது அமைதியையும் தர்மத்தையும் பிரிக்க முடியாது அதே மாதிரி அதர்மத்தையும் பிரிக்க முடியாது ஏதாவது ஒரு துக்கம் அமைதியின்மை வர்றதுன்னா அது முன்னால பண்ண அதர்மம் தான் நம்ம சொல்றோம் ஏதோ தர்மம் பண்ணிருக்கோம் அது கூடுதலோ குறைச்சலோ நமக்கு தெரியாது இந்த ஜென்மாவிலையோ எந்த ஜென்மாவிலையோ தெரியாது ஆனா அது இப்ப வேலை செய்யறது இப்ப நாம பண்ற நல்லது பின்னால வேலை செய்யறது உண்மை அதனால எப்ப நான் முன்னால செஞ்ச கெடுதல் எனக்கு இப்ப பலனை கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியறதோ அப்ப நான் இப்பவே நல்லது பண்ணினா பின்னால எனக்கு நல்லது கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையோட விடாம பண்ணணும் நிச்சயமா கிடைக்கும் ரொம்ப சந்தேகமே கிடையாது வேதம் பலமுறை சொல்றது ரிதம் வதிஷ்யாமி சத்தியம் வதிஷ்யாமி திரும்ப திரும்ப நான் சத்தியமா சொல்றேன் நடக்குங்கிறது நமக்கு அந்த வார்த்தையில நம்பிக்கை குறைவா இருக்கிறது அனுஷ்டிக்க மாட்டேங்கிறோம் தர்மம் என்பது அமைதியை அமைதியை உருவாக்கும் எண்ணங்கள் தர்மம் என்று அழைக்கப்படும் அமைதியை அமைதியை உருவாக்கும் சொற்கள் தர்மம் என்று அழைக்கப்படும் அமைதியை தனக்கும் சமுதாயத்துக்கும் அமைதியை தரக்கூடிய செயல்கள் தர்மம் என்று அழைக்கப்படும் இந்த தர்மம் என்பது மிக மிக நுண்ணியது மிகவும் சூட்சமானது இது சாமான்ய தர்மம் என்றும் விசேஷ தர்மம் என்றும் விசேஷ தர தர்மம் என்றும் விசேஷ தம தர்மம் என்றும் பல கோணங்களில் இது சொல்லப்படும் சாமான்ய விசேஷ விசேஷ தர விசேஷ தம இப்படிதான் சொல்லுவாங்க வைஷ்ணவத்துல கூட இது வேற விதமா இன்டர்பிர வைஷ்ணவ சித்தாந்தங்கள் ஸ்ரீராமன் சமான அனுஷானம் பண்ணினானா லக்ஷ்மணன் விசேஷ தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினானா தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினானா சத்ருகன் விசேஷத்தம தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினான்னு சொல்லுவார் ஆண்டவனுக்கு சேவை புரிந்தான் ராமன் ஆண்டவனுக்கு சேவை புரிந்த ஆண்டவனுக்கு சேவை புரிந்த அடியாருக்கு ஆண்டவனுக்கு சேவை புரிகின்றவனுக்கு சேவை புரிந்தான் லக்ஷ்மணன் அப்படி அதெல்லாம் ஒரு கோணம் அது சாமானிய தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணான் பரதனும் அப்படித்தான் ராமனுக்கு பாதுகையை பூஜை பண்ணி தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினா அந்த பரதனுக்கு சத்ருக்ரன் உபசாரம் பண்ணான் அதனால அடியார்க்கு அடியார்க்கு அடியான் அதனால தாசானு தாசானு தாசன் அவாந்தரம் அவாந்தர பேதங்கள்லாம் நிறைய இருக்கு சப் டிவிஷன்ஸ் நிறைய இருக்கு அதுல உட்பிரிவுகள் நிறைய இருக்கு இப்ப நம்ம இந்த தர்மத்தை பத்தி நல்லா புரிஞ்சுப்போம் முதல்ல தர்மம்ங்கிறது சாந்திய கொடுக்கக்கூடிய மனச அமைதிப்படுத்தக்கூடிய சொற்கள் எண்ணங்கள் செயல்கள் தர்மம் என்ற பெயரால் அழைக்கப்படும் புண்ணியாக வாசனம் பண்றோம் அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு ஒரு சடங்கு பண்றோம் அப்புறம் அந்த குழந்தைக்கு அக்ஷதாபியாசம் ஒரு ரிச்சுவல் பண்றோம் இப்படியே அன்னப்பிராசனம் சவுளம் குடுமி வைக்கிறது பூநூல் போடுறது இல்லாட்டி பள்ளி கொடுத்து கொண்டு விடுறது அப்புறம் கல்யாணம் சடங்குகள் கலாச்சாரத்தை காப்பாற்றுறது நம்மளுடைய ரிச்சுவல்ஸ் தான் நிறைய நம்ம இந்த சடங்குகள் எல்லாம் பண்றோம் கல்யாணம் பண்றது அதுக்கப்புறம் திரும்பவும் குழந்தைகள்லாம் பிறந்தா பண்றது ஷஷ்டிப்த பூர்த்தி பண்றது சதாபிஷேகம் பண்றது கணக்காபிஷேகம் பண்றது இதெல்லாம் நம்ம வந்து செய்யக்கூடிய சடங்குகள் கோவில் கோவில் கட்டுறது கும்பாபிஷேகம் என்று அழைக்கப்படும் சில எங்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டா இத்தனால தர்மம்னா ஏதோ டொனேஷன் தர்மம் நினைச்சுட்டு இருக்கேன் அது ஒரு ஸ்மால் அம்சம் அது தானம் சொல்றோம் அதனால தர்மத்துல ஒரு சிறு அம்சம் தான தர்மம்ம வீட்டுல பண்ணக்கூடிய சடங்குகள் கோவில் வழிபாடுகள் அபிஷேகங்கள் எல்லாம் தர்மம் தான் எல்லாம் தர்மம் அடுத்தது எங்கிட்ட கூட ஒரு கேள்வி கூட வந்திருக்கு சுவாமி இந்த வருண ஜபம் பண்றோமே வருண ஜபம் பண்ணினா கொஞ்சமாவது மழை பெய்ருதுன்னு பாக்கிறோம் மனசுக்கும் மழைக்கும் சம்பந்தம் இருக்கான் நிச்சயமா இருக்கு நம்முடைய சொன்னபடி அந்தந்த மந்திரங்களை பண்ணினா அதுக்குள்ள பலன் வந்து இருக்கு அதான் நான் முதலே சொல்லிட்டேன் நம்பிக்கையை பொறுத்தது பலன் நம்பிக்கையின் அளவே பலன் நம்முடைய நம்பிக்கையினுடைய அளவு எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து தான் பலன் இருக்கு அத நல்லா புரிஞ்சுக்கணும் நாம நம்பிக்கையினுடைய அளவை பொறுத்து தான் பலன் இருக்கு அது நிச்சயம் அந்த கேள்விக்கு எல்லாம் தர்மம்னு சொல்லிட்டேன் வீட்டுல எல்லாம் நாம பண்ற சடங்குகள்லாம் தர்மம்னு சொல்லிட்டேன் அப்புறம் கணவன் மனைவிக்கு செய்யறது மனைவி குழந்தைக்கு செய்யறது அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்த்துக்கிறது இவருடைய கடமை குடும்பத்தை கவனிக்க வேண்டிய பொறுப்பு மனைவிக்கு இருக்கிற பொறுப்பு கணவனுக்கு இருக்கிற பொறுப்பு குழந்தைங்கள்லாம் படிக்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியருடைய பொறுப்பு கவர்மெண்ட் அரசாங்கத்தினுடைய பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி தர்மம் ட்யூட்டிஸ் அதெல்லாம் தர்மம் சப்தத்தால சொல்றோம் அதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் நீ எனக்கு சரியா பண்ணலை அதனால அவனுக்கு பண்ண மாட்டேன் அப்படின்னு சண்டை போடுறோம் பாருவ ஆனா எல்லாரும் அவங்கவங்க பாட்ட புரிஞ்சுண்டு வங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்காம நம்ம செய்யறத செஞ்ச ஆகணும் விருப்பம் கஷ்டம் கிடையாது அப்புறம் மூணாவது நம்முடைய பாவனைகள் தர்மம் என்று அழைக்கப்படும் நம்முடைய பாவனைகள் அம்மாவை தெய்வமா நினைக்கிறது அப்பாவை தெய்வமா நினைக்கிறது குருவ தெய்வமா நினைக்கிறது வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளிய தெய்வமா நினைக்கிறது கல்யாணம் பண்ணி கொடுக்கற போது பொண்ணை தான தானம் கொடுக்கற போது மாப்பிள்ளைய பகவான் விஷ்ணுவா நினைக்கிறது பாவிக்கிறது அந்த கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணை மகாலட்சுமியா பாவிக்கிறது எல்லாம் பாவனை எல்லாத்துலேயும் ஒரு தெய்வீக பாவனை பாருங்க இந்த நவராத்திரி வந்துட்டா அந்த கன்னியா பொண்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் பூஜை பண்றோம் பாவனை எல்லாத்துலயும் அந்த பாவனை இருக்கு சுமங்கலிக்கு பூஜை பண்றோம் அது ஒரு பாவனை கன்னியா குழந்தைகளுக்கு பூஜை பண்றோம் தம்பதி பூஜைன்னு ஒண்ணு வச்சுருக்கோம் கோ பூஜைன்னு பண்றோம் எல்லாம் பாவனையில இருக்கு பசுமாட்ட தெய்வமா நினைக்கிறோம் அதெல்லாம் பாவனை மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிவோ பவ மாதா தேவவதா பிதா அதிச்சிஹி தேவவத பூஜ்யா இதெல்லாம் பூஜிக்க தகுந்தவர்கள் அந்த பாவனை அப்புறம் நம்ம எல்லாத்தையுமே பாவனை பண்றோம் கோவில்ல வந்து மயிலு பெருச்சாடி நந்தி எல்லாம் பாவனை தான் வந்து மலை எல்லாம் தெய்வமா நினைக்கிறோம் நதியெல்லாம் தெய்வமா நினைக்கிறோம் எனக்கு சொன்னோம் இல்லையா மங்களாஷ்டகத்துல நிறைய விஷயம் சொன்னேன் இல்லையா அதெல்லாம் எல்லாம் தெய்வமா நினைக்கிறோம் பதினாலு ரத்னங்கள் இருக்கான் இந்த அமிர்தத்தை கடைஞ்ச போது பதினான்கு ரத்னங்கள் இருக்கான் இந்த பதினான்கு ரத்னங்களை நினைக்கிறது ஒரு தர்மம்னு சொல்லியிருக்கு இந்த பசுமா இந்த அமிர்த மதனம் பண்ற போது பார்க்கடலை கடைஞ்ச போது பதினான்கு உயர்ந்த பொருள்கள் வந்துதான் விஷமும் கூட அதுல ஒண்ணு அத்தனையும் தியானம் பண்றது நல்லதுங்கிறது சாஸ்திரம் பாவனை लक्ष्मी, ही, लक्ष्मी, लक्ष्मी ही धन्वंतरी ही, धन्वंतरी सुधा लक्ष्मी अंद्मी कौतरा धन्वंतरिश्चंद्राव कांभा குர்வந்து நோ வேதத்துல மந்திரங்கள்லாம் இருக்கு தண்ணிக்குள்ள தண்ணியை எப்படி நாம ட்ரீட் பண்ணணும் சொல்லி இருக்கு இதெல்லாம் இப்ப வந்து இக்காலாஜிக்கல் பேலன்ஸ் சொல்றாங்களே அதுக்கு இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லணும் நிறைய இருக்குறாங்க இக்காலஜின்னு அவங்க பாஷையில சொன்னா அது நம்ம பாஷையில தர்மம்னு பேரு அவங்க பாஷையில சொல்லணும்னா இக்கோலாஜிக்கல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லணும் அது வந்து இக்கோலாஜிக்கல் பேலன்ஸ மெயின்டைன் பண்ணணும்னா இதெல்லாம் சொல்லணும் நிறைய இருக்குது தண்ணியை எப்படி பாக்கணும்னு சொல்றது தண்ணி வந்து உள்ள அக்னி பகவான் இருக்காராம் ஏன்னா அக்னியிலிருந்து தானே ஜலம் வந்தது அக்ரேரா தண்ணியை பார்க்கற போது எப்படி பாக்கணும்னு சொல்லியிருக்கு நினைச்சேன் மலஜமோத் துப்படாது தண்ணிக்குள்ள இதெல்லாம் வேதம் சொல்லி இருக்கு ஆடை இல்லாமல் தண்ணீரில் குளிக்காதே நிறைய வாக்கியங்கள் சொல்லலாம் இதெல்லாம் வந்து பாவனை அக்னி பகவான் இருக்காரப்பா எனவே ஜலத்தை வந்து ரொம்ப மதி இப்படி சொல்லிருக்கு அப்ப இதெல்லாம் பாவனைகள் பாவனைகளும் தர்மம் என்று அழைக்கப்படும் இதை நான் பிறகு விரிவா விளக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கேன் பரவாயில்ல இது நிறைய ஒரு பெருசா போயிட்டு இருக்குது உயர்ந்ததா பாவிக்கிறது இதெல்லாம் பகவான்னு பாவிக்கிறோம் அணிலஹா சந்திர சூரிய இந்த பிரபஞ்சத்தையே விஸ்வரூபமா பகவானா தியானம் பண்றோம் ஆகையினால இது ஒரு பாவனைங்கிறதும் தர்மத்தில் சேர்ந்தது தர்மத்தை நிறைய பிரிக்கிறோம் ரிச்சுவல்ஸ் தர்மம் டியூட்டிஸ் தர்மம்ஸ் தர்மம் அடுத்தது தர்மம் சத்தியம் பேசுறது அப்புறம் தற்பெருமை இல்லாமல் இருக்கிறது எளிமையா இருக்கிறது இது மாதிரி நல்ல நல்ல குணங்கள் எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா வாழணும்னு நினைக்கிறது நல்ல நல்ல குணங்கள் புறாமப்படாம இருக்கிறது நல்ல நல்ல குணங்கள் எல்லாம் தர்மம் என்று அழைக்கப்படும் நம்ம சாஸ்திரம் ரொம்ப அழகான வழிகளெல்லாம் சொல்லி இருக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் அதாவது நம்ம வந்து இங்க செய்யக்கூடிய தர்மத்துக்கெல்லாம் உடனே பலன் தெரியறதில்லை அதுதான் கஷ்டம் நல்லது பண்ணா மனுஷனுக்கு உடனே பலன் கிடைக்கிறது அதனால நிறைய பேர் நல்லது பண்றதுல ஆசைப்படுறது இல்லை கெட்டது பண்ணா உடனே தண்டனை கிடைக்கிறது இல்லை அதனாலதான் யாரும் கெட்டது பண்றதுல இருந்து விடுறதும் இது இயற்கையினுடைய மாயினுடைய பெரிய விசித்திரம் இது தவறு செய்தால் தண்டனை உடனே கிடைக்குமானால் யாரும் தவறு செய்ய மாட்டார்கள் நல்லது செய்தால் உடனே நன் பலன் கிடைக்குமானால் எல்லோரும் நல்லது செய்து விடுவார்கள் நல்லது செய்தால் உடனே பலன் கிடைக்காததால் தவறு செய்தால் உடனே அதற்குரிய பலன் கிடைக்காததால் பகவான் எல்லாத்தையும் அக்கௌண்ட்ல எழுதி அதை மாத்தி மாத்தி கொடுக்கிறார் ஆகையினால எல்லாருக்கும் அது ஏன் இயற்கை வாழ்க்கையினுடைய தன்மை எப்படி இருக்கு ஆகையினால கடவுள் எப்படி பண்றாரு கேட்க முடியாது இந்த நியத்தி எப்படி இல்லாட்டி சுவாரஸ்யம் இருக்காது இதுல எல்லாம் நல்லதாவே இருந்து சினிமாவை யாரு பாப்பா நல்ல அம்மா அப்பா அவனுக்கு நல்ல குழந்தைங்க நல்லாவே செத்து போனாங்க காரணம் என்ன வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போறதுக்கு காரணம் அது வந்து இப்படி எல்லாம் சுவாரஸ்யம் இப்படி எல்லாம் பிரச்சனைகள்லாம் நிறைய இருந்தாத்தான் அது இன்ட்ரெஸ்டிங்கா போகும் இல்லாட்டி ஒரே மாதிரி இருந்தா அப்பா நல்லவர் அம்மா நல்லவர் ஊர்ல நல்லவர் நல்ல கவர்மெண்ட் நல்ல இது எங்கயும் பிரச்சனையே இல்ல எல்லாரும் காலமரத்துல இருந்து சாயங்காலம் வரைக்கும் ரொம்ப பக்தி சிரத்தையோடு இருக்காங்க யாரும் அக்கிரமே பண்றது எல்லாரும் ஒழுக்கமா இருக்காங்க எல்லாரும் நேர்மையா இருக்காங்க சுவாரஸ்யமே இல்லை நம்ம ஒண்ணு சொன்னா நாலு பேர் வேற விதமா சொல்றதுக்கு நாலு பேர் இருக்கணும் அப்பதான் இன்ட்ரெஸ்டிங் நாம ஒரு அபிப்பிராயத்தை சொன்னோம்னா இன்னொருத்தர் வந்து அது சரி வராதுன்னு சொல்லுவார் அப்புறம் அவருக்கு உடனே ஒரு விதமா பதில் சொல்லுவோம் அப்புறம் இன்னொருத்தரம் சொல்லுவா இப்படி எல்லார்ட்டையும் இருந்தா தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி ஒப்பீனியன் இருந்தா எப்படி இருக்கிறது ஒரு ஒற்றுமை வேணும் அதுதான் தர்மம் வெரைட்டிஸ் வேணும் ஆனா அதுல ஒரு யூனிட்டி வேணும் நிறைய வெரைட்டிஸ் வேணும் நிறைய விதவிதமா இருக்கணும் அதனால தான் நமக்கு வந்து வைஷ்ணவர்கள் இருக்காங்க சைவர்கள் இருக்காங்க எல்லாம் வெரைட்டிஸ் சாக்தர்கள் இருக்காங்க ஆன்மீகத்திலேயே எத்தனை விதமான வெரைட்டி இருக்கு பாருங்க கிராம கோவில் பூசாரிகள்ல இருந்து சாமியார் பெரிய சாமியார் வரைக்கும் பார்க்கிற போது சங்கராச்சாரியார் வரைக்கும் எத்தனை வெரைட்டி இருக்கு இந்த வெரைட்டி இருக்கு நடுவில் ஒரு யூனிட்டி இருக்கு அதுதான் தர்மம் எத்தனையோ இருந்தாலும் கூட அதுல ஒரு யூனிட்டி ஒற்றுமை இருக்கு அதுதான் தர்மம்னு பேர் அது ரொம்ப முக்கியம் அது பிரச்சனையா ஆயிடப்படாது இன்னொருத்தருடைய இதையும் நம்ம அக்சப்ட் பண்ணிக்கலாம் பெரும்பாலும் நம்ம சாஸ்திரம் மாத்திரம் இல்லை எந்த மதமா இருந்தாலும் எந்த மத நூல்களா இருந்தாலும் ஒரு விஷயம் நீங்க நல்லா கவனிக்கலாம் அந்த விஷயம் என்னவென்றால் நீ இங்க ஒழுங்கா இருந்தியானா உனக்கு சொர்க்கலோகத்துல சௌரியம் கிடைக்கும் இது எல்லா புஸ்தகமும் சொல்றது எந்த மதத்திலையும் இந்த விஷயம் இல்லாம கிடையாது நீ வந்து இங்க வந்து நீ இந்த காரியம் பண்ணியானா அந்த காரியம் பண்ணியானா உனக்கு சொர்க்கத்துல வசதி கிடைக்கும் சொர்க்கத்துல உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் இகலோகத்துல நீ தர்மத்தை கடைப்பிடிச்சா இகலோகத்திலயும் உனக்கு சௌக்கியம் கிடைக்கும் பரலோகத்துல நிச்சயமா சௌக்கியம் கிடைக்கும் கொஞ்சம் வந்தாலும் கூட பரலோகத்துல நீ வந்து பரலோகே தனம் தர்ம ஷீலம் சர்வத் வை தனம் செல்வத்தை பத்தி சொல்லும் பொழுது சாஸ்திரம் சொல்லுகிறது வித்யா வெளிநாட்டுக்கு நம்ம போனா நமக்கு செல்வம் நாம படிச்சிருக்கிற படிப்பு தான் நம்முடைய படிப்பு தான் வெளிநாட்டில் நமக்கு செல்வமாக இருக்கு அர்த்தம் இருக்கு ஒன்னு முயற்சின்னு அர்த்தம் இன்னொன்னு துக்கம்னு ஒரு அர்த்தம் இருக்கு முயற்சிக்கு புத்தி செல்வம் நல்ல புத்தி முயற்சி பண்ணணும் துக்கம் வர்ற போது அறிவுபூர்வமா துக்கத்தை ஆராய்ச்சி பண்ணணும் அதனால வியசனேஷு தனம் மத்திகி பரலோகே தனம் தர்மஹா மேல் நம்முடைய வாழ்க்கைக்கு செல்வமாக இருப்பது கீழ் நாம் செய்த புண்ணியம் பரலோகே தனம் தர்மஹா சீலம் சர்வத் வை ஒழுக்கம் எல்லா இடத்திலும் நமக்கு செல்வமாகும் அப்படி கேரக்டர் வந்து எல்லா இடத்துலயும் செல்வம் சொல்லிடுச்சு அனுஷ்டானம் பண்றதுனால சொர்க்கலோகம் கிடைக்கும்னு நமக்கு ஆசை காட்டுறது வேதங்கள்லாம் காட்டி நீ ஒழுங்கா இருந்தா சொர்க்கத்துல போய் சௌக்கியமா இருக்கலாம்னு சொல்றது இது எப்படி இருக்கு தெரியுமா நம்ம குழந்தைங்களோ இந்த பாரு படி உனக்கு வந்து உனக்கு வந்து மோட்டார் பைக் வாங்கி தர மோட்டார் பைக் லட்சியமா வச்சு படிச்சுருக்கு படிக்கிறது நமக்கு என்ன லட்சியம் மோட்டார் பைக் கொடுக்கறதா லட்சியம் நமக்கு லட்சியம் அவனை நல்லா படிக்க வைக்கணும் நம்ம லட்சியம் அவனை நல்லா படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தர்மமான தந்திரம் இது அதே மாதிரி இன்னொன்னு என்ன பண்றோம் இப்பவே நீ நல்லா படிச்சானா இப்ப அதை சொன்னா இன்னைக்கு ரெலவென்ட் என்ன பண்றது ஒழுங்கா படிச்சா அமெரிக்காவில சொல்லிட்டு இருந்தோம் அமெரிக்காவுக்கு போற ஆசையில இங்க படிச்சுட்டு இருப்பான் அவனுடைய படிப்பெல்லாம் சரியா படிக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நான் சரியா படிச்சா இதெல்லாம் பண்ணா எங்க அப்பா என்ன அமெரிக்காவுக்கு அனுப்புவார் அப்ப இங்க நல்லா படிக்கிறதுக்கு காரணம் என்ன அமெரிக்கா போக வேண்டும் என்கின்ற ஆசை அதே மாதிரி நம்ம வேதங்கள் எல்லாம் அதிருஷ்டம்னு சொல்றது அதாவது நீ இந்த உலகத்துல ஒழுங்கா இந்த காரியம் எல்லாம் பண்ணினியானா நீ சொர்க்கோகத்துல போய் சௌக்கியமா இருப்பே அது தேவேந்திர லோகம் அங்க எப்பவும் போதே எங்காவே பிறப்புமா கடைசி வரைக்கும் இந்த டீனேஜ் போகவே போகாது அங்க போயாச்சுன்னு சொன்னா புத்தியோட பிறப்போம் அங்க கொஞ்சம் விசேஷம் அங்க புறக்கிற போதே நமக்கு எப்ப பார்த்தாலும் டான்ஸ் பிளஷர் அங்க அனுபவிச்சுட்டே இருக்கலாம் அங்க வந்து சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லி இங்க நம்மளை ஒழுங்காக்குறது வேதம் வேதத்தோட நோக்கத்தை கவனிச்சு ஆஸ்திக்யம் திருடமூலமேவனு அனுபவிக்கிறதுக்கு தான் தர்மம்னு முதல்ல தர்மத்தை இன்ட்ரடியூஸ் பண்றது நமக்கு அதுல ருச்சி நம்ம சாஸ்திரத்தை நம்பி அந்த ஆசை வச்சு நம்ம கர்மாவை பண்ணிட்டே போனோம்னா இங்க இந்த லோகத்தில் வாய்ப்புகள் அவாந்தர பலம் முக்கிய பலம் என்னன்னா இத லட்சியமா வச்சுதான் நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க இதனால்தான் நம்மளது எல்லாமே அதிர்ஷ்டம் பேஸ்டு அதிர்ஷ்டம் பேஸ்ட் நம்ம எல்லாரும் இப்ப பண்ணினா இப்பவே பலன் வேணும்னு நினைக்கிறோம் நான் இன்னைக்கு கோயில போய் அர்ச்சனை பண்ணேனே நல்லது நடக்கலையே அது உடனே நடந்துருமா என்ன பண்ணிண்டே இருக்கணும் நீண்ட நாள் பண்ணணும் அப்பத்தான் இந்த மாதிரி பலன்களை எல்லாம் பார்க்க முடியும் உடனே எப்படி பார்க்க முடியும் அரச மரத்தை அடிவேயத்தை தொட்டு பார்த்துனாலாம் பழமொழியே உண்டு அதனால உடனே எப்படி எல்லா பலனும் கிடைக்கும் அததுக்கு உள்ள முறைப்படிதான் எல்லாத்தையும் அடைய முடியும் அதனால அது அதிருஷ்டம்னு சொல்றோம் நமக்கு வந்து இந்த நம்பிக்கை ரொம்ப இருக்கு திருஷ்டம் அதிர்ஷ்டம் இருக்கோம் தெரியாது அதிர்ஷ்டம்னு அதிர்ஷ்டம்னா கண்ணுக்கு தெரியாதுன்னு அர்த்தம் அதிர்ஷ்டம் சொல்லுக்கு ந அதிருஷ்டம் கண்ணுக்கு தெரியாது நம்ம இங்கெல்லாம் கோவிலுக்கு போறோம் பூஜை எல்லாம் பண்றோம் நம்ம நம்ம வந்து இங்கிருந்து நடந்து போறோம் பூஜை பண்றோம் நம்ம வந்து கோயிலுக்கு நிறைய பணத்தை செலவு பண்றோம் அதிருஷ்டம் திருஷ்டமா நம்ம கோயிலுக்கு போனோம் பணம் செலவு பண்ணோம் ஆனா ருச்சியோட பண்ணினோம்னா திருஷ்டமும் கூட சுகமா தான் இருக்கும் நம்ம வந்து ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பெரிய ஹோமம் பண்றோம் அந்த பணமெல்லாம் செலவாரது திருஷ்டம் நிறைய சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் செலவு பண்றது திருஷ்டம் அதிர்ஷ்டத்தை தியாகம் பண்ணினா அது கிடைக்கும் இது கிடைக்கும்ங்கிற அந்த அதிர்ஷ்டத்துல நமக்கு விசுவாசம் இருக்கு வேதத்தை நம்பி வேதம் சொல்ற அதிர்ஷ்ட விஷயத்துல விசுவாசத்தை வச்சுதான் பண்றோம் ஏன்னா இதுல ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு என்னதான் திருஷ்ட வஸ்துக்கள்லாம் இருந்தாலும் சந்தோஷம் வரமாட்டேங்குது ஏ நமக்கு வந்து வசதியா வீடு இருக்கு எடுபடி ஆட்கள் இருக்காங்க காரணம் சந்தோஷம் கிடைக்காம இத்தனை சாதனங்கள் இருந்தும் ஆள் மனைவி இருக்காங்க குழந்தை இருக்காங்க வீடு எல்லாம் சௌக்கியங்கள்லாம் இருக்கு ஆனாலும் மனசுல மாத்திரம் சாந்தி வரல அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த திருஷ்ட வஸ்துக்கள் இல்லை திருஷ்ட வஸ்துக்கள் இத்தனை இருந்தும் நமக்கு சந்தோஷம் வராததுக்கு காரணம் அதிர்ஷ்டமான புண்ணியம் இல்லை அதிர்ஷ்டமான புண்ணியம் இருந்ததுன்னா இந்த மாதிரி திருஷ்ட வஸ்துக்கள் வந்து குறைபாடுடையதாக இருந்தாலும் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் அதனால நம்ம பெரியவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற போது பண்ற சடங்கெல்லாம் கூட அதிர்ஷ்ட பிரயோஜனத்தை மையமாக கொண்டது அதிர்ஷ்ட பிரயோஜனத்தை மையமாக கொண்டதுனாலதான் அதிர்ஷ்ட பிரயோஜனத்தை மையமாக கொண்டது சொர்க்கத்தை எப்படி குழந்தைக்கு கம்ப்யூட்டர் வாங்கி தரேன் மோட்டார் பைக் வாங்கி தரேன்னு சொல்லி அவனை ஒழுங்குபடுத்துறோமோ அப்படி நம்முடைய தர்மசாஸ்திரம் உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் சொல்லி பக்குவப்படுத்துறது கிடைக்கும் செய்யும் நம்ம நல்லா படிச்சா குழந்தைக்கு எப்படி மோட்டர் பைக் வாங்கி தர்றோமோ அது மாதிரி வேதம் அதையும் கொடுக்கவும் செய்யும் ஆனா அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லும் இந்த மோட்டர் பைக்கே உனக்கு ஹாப்பினஸ் குடுக்கறாதப்பா எப்படி முதல்ல அவனுக்கு வந்து மோட்டர் பைக் மோட்டர் பைக்க லட்சியமா வச்சு ஒழுங்கா படிச்சான் இப்ப மோட்டர் பைக் வாங்கி கொடுக்கறோம் ஏன்னா ஒழுங்கா படிச்சுட்டாங்க வாங்கி கொடுக்கிறோம் ஒழுங்கா படிச்சதுனால வாங்கி கொடுத்த பிறகு அப்புறம் அவங்க ஒரு வார்த்தை சொல்றோம் இந்த பாரு இந்த மோட்டர் பைக்கே உனக்கு சந்தோஷத்தை வந்துடும் ஏன்னா அவனை ஒழுங்குபடுத்திட்ட பாருங்க பக்குவம் வந்ததுக்கு பிறகு அவனுக்கு வந்து சொர்க்கமும் அனித்யம்னு சொன்னா புரியும் எடுத்த உடனே சொன்னா புரியாது நம்ம சாஸ்திரத்துக்கு ரொம்ப கருணை நம்மடை எப்படியாவது ஒழுங்குபடுத்தணுங்கிற ஒரு பெரிய கருணை அதனாலதான் தர்மத்தை நமக்கு உபதேசம் பண்ணுகிறது இந்த தர்மத்தை பற்றி நான் நிறைய கோணங்களிலே சிந்தனை பண்ணி சொல்லிட்டு இது ஒரு கோணம் அதாவது இது என்ன கோணம்னு கேட்டா நம்மை தர்மமாக அனுஷ்டிக்க வைப்பதனுடைய நோக்கம் நம்மை பக்குவப்படுத்துறதுதான் நம்முடைய மனசுக்கு மெச்சூரிட்டியை கொடுக்கறதான் அதுக்கு முக்கியமான நோக்கம் இகலோக பலமோ பரலோக பலமோ ரெண்டுமே அவாந்தரம் முதல்ல என்ன சொன்னேன் இகலோக பலம் அவாந்தரம் பரலோக பலம் முக்கியம் அவாந்தரம்னா என்ன சாதாரண அது என்ன சொல்றது ஒரு அறை வாங்கினால் ஒரு அறை இலவசம் போடுறாங்க வரும் ஒரு அறை வாங்கினால் ஒரு அறை இந்த அறை ஒரு அறை வாங்கினால் ஒரு அறை இலவசம் பாதி வாங்கினா பாதி இலவசம் அர்த்தம் ஒரு புடவை வாங்கினா ரெண்டு இலவசம் வாங்கினா என்னமோ கோல்டு என்னமோ இத்தூண்டு சாமான தராங்க ஒரு பவுச்சுல என்னமோ போட்டு தராங்க அது மாதிரி இந்த இகலோக பலம் அவாந்தர பலம் அது பை ப்ராடக்ட் மெயின் ப்ராடக்ட் என்னன்னு கேட்டா சொர்க்கலோக பலம் அப்புறம் சாஸ்திரம் அனுஷ்டான இந்த லோகத்துல நமக்கு இருக்கிற வசதி வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கலாம் அப்புறம் இறந்து போனதுக்கு அப்புறம் சொர்க்கம் கிடைக்கும் சொர்க்கத்துல போய் சந்தோஷமா இருக்கலாம் அப்புறம் சொல்றது ரெண்டுமே பிரயோஜனம் இல்ல உண்மையில மனசு பக்குவமான பரலோக இகப்பர சௌபாகியத்தை மனதிலே கொண்டது சொல்றோம் இகப்பர சௌபாகியம் அருள்வாயே அப்படி சொல்றோம் ஆனா உண்மையிலேயே நமக்கு பக்குவ நாளாக நாளாக மனசு சுத்தமாக தான் பிரயோஜனம் மனசு சுத்தமாகறதுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா நம்ம தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசுல நிறைய ராகத்வேஷங்கள் நிறைய விருப்பு விருப்பு இருக்கு நம்ம சொல்றோம் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் இதெல்லாம் பிடிக்காது இது என்னுடைய டேஸ்ட் அது அவங்க டேஸ்ட் எல்லாம் நம்ம சொல்றோம் இதுல வந்து இன்னொரு பண்ணாத இருக்கு ஒரு தனி மனிதனுடைய ராகத்வேஷம் அல்லது ஒரு தனி குழுவினுடைய ராகத்வேஷம் சமுத ஒட்டுமொத்தமுதாயத்தையே பாதிக்கிறது இதனால எவ்வளவு பண கஷ்டம் எவ்வளவு விதமான வாழ்க்கை சிக்கல்கள் இந்த ராகத்வேஷம் நேத்திகளாரும் நீங்க அமைதியா உட்கார்ந்து இருக்கீங்க இந்த ராகத்வேஷம் இல்லாம உட்கார்ந்து இருக்கீங்க ராகத்வேஷம் இல்லாம நீங்க வந்து உங்களுக்கு பேசணும்னு இன்னொரு தட்ட சொன்னா கூட இப்ப நீங்க நான் இன்னொருத்தட்ட இதான்னு தோணும் இருந்தாலும் ஒரு தர்மம் இருக்கு நிறைய விருப்பு விருப்பு இருக்கு நமக்கு நல்லதுல வந்து விருப்பம் வரமாட்டேங்கிறது கெட்டதுல நமக்கு இயற்கையாவே விருப்பம் இருக்கு நல்லதை கண்டா வெறுப்பா இருக்கு நல்ல விஷயங்களை பெரியவங்க யாரா சொன்னா அதே சமயம் கெட்ட விஷயங்களை யாராவது சொன்னா உட்கார்ந்து ரொம்ப நேரம் கேட்டு நம்ம வாழ்க்கைக்கு பயனற்ற பல்வேறு விஷயங்களை பொறுமையா நிறைய கேட்டு ஆனா நல்ல விஷயங்களை வந்து பொறுமையா கேட்கறதுக்கு நமக்கு சக்தியே இல்லை அப்போ நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வீட்டுல எல்லா வீட்டுலயும் இருக்கிற சிக்கலுக்கு காரணம் என்ன தெரியுமா தர்மம் அங்க இல்லை தர்மமே கிடையாது எல்லாம் மனம் போன போக்கெல்லாம் போகிறது அதனாலதான் எந்த விஷயத்தை எடுத்தாலும் பெரியவங்க சொல்லுவாங்க இதை பத்தி சாஸ்திரம் என்ன சொல்றது இப்ப பாருங்களேன் என்னதான் நம்முடைய விருப்பு வெறுப்புக்கு தகுந்த மாதிரி வீடு கட்டணும் நினைச்சாலும் கூட வாஸ்து சாஸ்திரம்னு ஒண்ணு ஃபாலோ பண்றோம் இப்போ ஏற்கனவே அது இருக்கு ரொம்ப நாளா இருக்குது எத்தனையோ காலமா இருக்கு இந்த வாஸ்து சாஸ்திரத்தை ரொம்ப எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க பாருங்க இப்படித்தான் வீடு கட்டணும் சொல்லி இருக்கு விருப்பு வெறுப்புக்கு தகுந்த மாதிரியும் வீடு அமையணும் நம்முடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியும் வீடு அமையணும் அதே சமயம் வேணாலும் தெரியுது நாம நிம்மதியா இருக்க முடியாது வாஸ்து சாஸ்திர படி கட்டினா வீடு நமக்கு நிம்மதியை கொடுக்கும் நம்மளை சரி பண்றோமோ இல்லையோ வீட்டையாவது சரி பண்ணி வைப்போம் வீடு சரி பண்றதுங்கிறது நம்மளையும் சரி பண்ணிக்கிறது சேர்த்து தான் நம்ம வீட்டை மாத்திரம் கவனிச்சா போராது அது ரொம்ப நல்லது வாஸ்து சாஸ்திரத்தை நல்லா பாலோ பண்ணுங்க நான் வேண்டாம் சொல்லல ஆனா வாஸ்து சாஸ்திரத்தோட மாத்திரம் நிற்கப்படாது வீட்டை எவ்வாறு கட்டுவது என்பது பற்றி வாஸ்து சாஸ்திரம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது மனதை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தர்மசாஸ்திரம் சொல்லுகிறது அதை ஏன் கேட்க கூடாது மனதை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தர்மசாஸ்திரம் சொல்றது வாஸ்து நமக்கு இப்ப வந்து ஒரு விருப்பு வந்து இருக்கு ஆனா தர்மசாஸ்திரத்தை கேட்டா கோபமா வருது நம்முடைய வசதிகளை எல்லாம் டிஸ்டர்ப் பண்றது நினைச்சா நம்முடைய சரி பண்ண முடியாது என தர்மசாஸ்திரம் நம்முடைய விருப்பு வெறுப்பை ஏற்றுக்கொள்ள கிருஷ்ணர் பரிபந்தின அர்ஜுனா பொறிகள் புலன்களில் பொருந்துதலால் விருப்பு வெறுப்புகள் தோன்றுவது இயற்கை ஆனால் அந்த விருப்பு வெறுப்புகளுக்கு நீ வசப்பட்டு விடாதே அது உன் பகுத்தறிவை செல்வ பகுத்தறிவு செல்வத்தை பறிக்கும் வழிப்பறி திருடர்கள் அப்படிங்கிறார் விருப்பு வெறுப்பு இந்த விருப்பு வெறுப்பை பத்தி எத்தனை எழுதியிருக்கு நம்ம தேவி மகாத்மத்தை எடுத்து படிச்சு பாருங்க வெள்ளிக்கிழமை தேவி மகாத்யத்தை பாருங்க ரெண்டு பேர் வருவான் அப்புறம் ரத்தபீஜன் மகிஷாசுரன் அப்புறம் சண்டமுண்டன் இப்படிதான் வருது ராகத்வேஷம் இத பத்தி இன்னும் இருக்கு நிறைய அதே மாதிரி ராவணன் கும்பகர்ணன் ராவணன் கும்பகர்ணன் சிசுபாலன் கம்சன் இப்படியே துரியோதனன் துஷாசனன் ியார் சொல்றார் இப்ப இந்த கீத ஸ்லோகத்துக்கு அர்த்த சொல்ல இந்தியங்கள் இந்திய விஷயங்கள்ல போறதுனால விருப்பு வெறுப்பு தோன்றுவது நமக்கு இயற்கை நமக்கு ஒரு விஷயத்தை பாக்குற போது சிலது சிலது பேருக்கு பிடிக்கிறது சிலது சில பேருக்கு பிடிக்கிறது இல்லை நம்ம சில நல்ல விஷயங்களை சொன்னா சுவாமி நல்ல விஷயங்களை கூட கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்குறாங்க அவங்களுடைய ராகத்வேஷம் ஏன் ராகத்வேஷன் பேசறது இல்ல என்னுடைய ராகத்வேஷப்படி நான் பேச முடியாது சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறதான் சொல்ல முடியும் அப்ப சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது அதுல எனக்கு எப்படி ராகத்வேஷம் இருக்க முடியும் அது நெழிவு சுழிவா அதை பார்த்து இத சொல்லும் ஒரு அபிப்பிராயிரம் அபிப்பிராயம் வரும் ஒரு அபிப்பிராயம் சொல்றோம் இந்த விருப்ப விருப்ப பத்தி சங்கராச்சாரியார் ஆத்மபோதத்துல சொல்றார் தீர்த்வாமோம் ஆத்மா ராமோதே அருமையான ஸ்லோகம் ராமாயணத்தை முப்பத்திரண்டே எழுத்துல அனுஷ்டு மீட்டர்ல முடிச்சுட்டார் சங்கராச்சாரிய ராமாயணத்தை அதாவது மோகம் என்னும் கடலை கடந்து விருப்பு வெறுப்பு என்கின்ற அறக்கர்களை கொன்று அமைதி என்னும் மனைவியை அடைந்து ஆத்மாராமன் ஜுவலிக்கிறான் என்ன இருக்கு ராமாயணமே இதுதான் என்ன பண்ணார் அப்புறம் சீதையே அடைஞ்சார் அயோத்திக்கு வந்து ராஜ்யம் பண்ணினார் இது ராமாயணம் சனோரக்ஷது சின்மையகா அது மாதிரி ராமர் வந்து கடலை கடந்து ராவண கும்பகர்ணனை கொண்டு சீதையை அடைஞ்சு அயோத்திக்கு போன கதையை ஒரு அழகான ஸ்லோகத்தில் என்னவென்றால் அறியாமை என்னும் கடலை கடந்து சென்று விருப்பு வெறுப்பு என்கின்ற அறக்கர்களை கொன்று அமைதி என்கின்ற மனைவியை அடைந்து ஆத்மாராமன் பிரகாசிக்கிறான் இந்த விருப்பு வெறுப்பு வேண்டாம் பா அதனால நிறைய பிரச்சனை வரும் நீங்க எல்லாரும் பாருங்க ஏதாவது வீட்டுல ஒரு பிரச்சனை வருதோ ஒரு சிக்கல் வரும்போது நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க பேசுற போது நீங்க தர்மத்தினால பேசுறீங்களா இல்ல உங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புனால தூண்டப்பட்டு பேசுறீங்களா அப்படின்னு நீங்களே செல்ஃப் ஜட்ஜ் பண்ணி பாருங்க அகத்தாய்வுங்கிறாங்க இல்லையா அது இன்ட்ராஸ்பெக்ஷன் இருந்தாலும் கூட நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க பெரும்பாலும் ராகத்வேஷந்தான் பெரும்பாலும் ராகத்வேஷம் இந்த ராகத்வேஷத்தை ஒழுங்கு பண்றதுக்குத்தான் தர்ம சாஸ்திரமே இருக்கு எவ்வளவு கருணை நம்ம பெரியவங்களுக்கு நமக்கு காலம்பரை எழுந்ததுல இருந்து ராகத்வேஷம் ஆரம்பிக்கிறது எழுந் எழுந்திரிக்கிறதுக்கே ராகத்வேஷம் இருக்கு எந்திரிக்கலாமா வேண்டாமா சாஸ்திரம் சொல்றது உனக்கு உனக்கு அனுமதி இல்லை நீ தூங்கினா அது பாபம் அப்படி சொல்லிடுறது ஒரு ஸ்லோகம் சொல்றது நீ அழுக்கான வேஷ்டி துணியை கட்டிருந்தியானா லட்சுமி தேவி உன் விட்டு போயிடுவா பல்லுல அழுக்கு நிறைய இருந்தா லட்சுமி தேவி உன்ன விட்டு போயிடுவா நிறைய சாப்பிட்டு லட்சுமி தேவி உன் விட்டு போயிடுவா கடுமையா நீ பேசினியானா லட்சுமி தேவி உன் விட்டு போயிடுவா காலம்பரையும் சாயங்கால நேரமும் சூரியன் உதிக்கிற நேரத்திலையும் சூரியன் மறைய நேரத்திலையும் நீ தூங்கினியானா லக்ஷ்மி தேவி உன்னை விட்டு போயிடுவா ஸ்லோகம் சொல்றது நம்ம நிறைய பேர் கஷ்டமா இருக்கும் இப்போ என்ன பண்றது குச்சேலினம் குச்சேலினம் தந்த மலோபதாரினம் மகாசனம் பெரும் தீனி திங்குறவன் நிஷ்டுர வாக்கிய பாஷினம் கடுமையான மொழிகளை பேசுறவன் சூரியோதயேச்ச அஸ்தமேச்சினும் லட்சுமி தேவி போயிடுவாளாம் மகாவிஷ்ணுவே பண்ணினான் அப்படி ஒரு ஸ்லோகம் சொல்றது குச்சேலினம் தந்த மலோப தாரிணம் மகாசனம் நிஷ்டுர வாக்கிய பாஷினம் சூரியோதயே அஸ்தமேச்சாயினம் ஜகாதி லட்சுமி அப்பி சக்கரதாரினம் சக்கரதாரியான மகாவிஷ்ணுவாக இருந்தாலும் கூட லக்ஷ்மி தேவி அவனை விட்டு சென்று விடுவாள் ஆகையினால நம்ம அந்த ராகத்வேஷத்தை ஒழுங்கு பண்றதுதான் அதனாலதான் கணவன் மனைவி உறவு விருப்பு விருப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடாது தர்மத்தின் அடிப்படையில் இருக்கணும் சொல்றோம் இல்லையா நான் இந்த தடவை விட்டுக் கொடுத்துட்டேன் வீட்டுல விட்டு கொடுத்துட்டேன் விட்டு கொடுக்கறது சேர்த்துக்கிறது நினைச்சிங்கன்னா இந்த தர்மத்தினுடைய சூக்ஷம் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும் நான் எது செஞ்சாலும் என்னுடைய விருப்பு விருப்புக்குட்பட்டு நான் செய்ய கூடாது அப்படின்னு சங்கல்பம் பண்ணிங்க அப்படி பண்ணிட்டு இதெல்லாம் தர்மம்னு பாருங்க வள்ளுவர் சொல்றார் என்னது வேண்டுதல் வேண்டாமை இலான் கடவுள் வந்து விருப்பு விருப்பு அனுஷ்டானத்தினாலதான் ராகத்வேஷத்தையே ஜெயிக்க முடியும் தர்ம அனுஷ்டானத்தை பண்றதுக்கு தர்மத்தை கடைபிடிக்கணும்னு ஒரு ஆசைய உண்டு பண்ணிக்கணும் அதை நான் முதலே சொல்லிட்டேன் அதனாலதான் வள்ளுவர் சொல்லிருக்கார் இந்த தர்மத்தை பத்தி இவ்வளவு விஷயம் சொல்லிருக்கேன் நீங்க தர்மம்ங்கிறது அதிருஷ்டம்னு ஏன்னா இல்லாட்டி இந்த தேசத்தில் எத்தனை கோயில்கள் எத்தனை வழிபாடுகள் எத்தனை சாஸ்திரம் இதெல்லாம் தர்மமாக வாழலன்னா வந்திருக்குமா என்ன இப்படி வந்துருக்கு பாருங்க இல்லாட்டி இத்தனை புஸ்தகத்தை நம்மளால பார்க்க முடியுமா நமக்கு படிக்கிறதுக்கு பொறுமை இல்லை அதை சொன்னா கூட கேட்கறதுக்கு பொறுமை கம்மியா இருக்கு அப்படி இருக்கிற போது எவ்வளோ விஷயங்களை எவ்வளோ கடைபிடிச்சிருப்பாங்க அவங்களாம் அந்த தர்மத்துக்கு ரொம்ப சக்தி இருக்கு நீங்கள் நீங்கள் தர்மமாக இருந்து பாருங்கோ அதனுடைய சக்திக்கு எல்லையே கிடையாது அளப்பரிய ஒரு ஆற்றல் தர்மத்துல உட்கார்ந்து அறம் செய்ய விரும்பு என்ன தெரியுதுமா நம்மதான் ஏற்கனவே இதை பண்ணிட்டு இருக்கோமே அரட்டை அடிக்க விரும்பு சொல்லணுமா அரட்டை அடிக்க விரும்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதான் பண்ணிட்டு இருக்கோமே அளவா பேச விரும்பு அப்படின்னா தான் யோசிக்க வேண்டியிருக்கு விரும்புங்கிற போதே நமக்கு விருப்பம் இல்லை என்பது தெரிகிறது தர்மோ விஸ்வசிய ஜகதா ஒரு விஷயம் உலகத்தின் அமைதியை தாங்குவது தர்மம் ஒன்னு கீதையில கூட சங்கராச்சாரிய சொல்றார் பிரவிற்த்தி தர்மஹா நிவத்தி தர்மஹா ஜகதா ஸ்திதிகாரணம் இல்லற வாழ்க்கையும் துறவர வாழ்க்கையும் உலக வாழ்க்கையின் அமைதிக்கு காரணம் அப்படிங்கிறார் ஆதிசங்கரர் தர்மா இரண்டு விதமான வேத தர்மங்கள் இருக்கிறது அதில் பிரவிற்த்தி தர்மம் நிவர்த்தி தர்மம் இல்லறம் துறவரம் இரண்டுமே சமுதாயத்தின் அமைதிக்கான வாழ்க்கை முறைகளாகும் அப்படி சொல்லியிருக்கு அதனாலதான் நான் இந்த திருக்குறளை எல்லாம் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன் திருக்குறள் அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற பேர்ல இருக்கு இன்னொரு இடத்துல சொல்ற வாழ்க்கையில மூணு விஷயம் ஒண்ணு ராகம் விருப்பு இன்னொன்னு வெறுப்பு மூணாவது அறியாமை திருவள்ளுவர் இந்த காப்சூல் அடக்கிவிட்டார் காமம் வெகுளி மயக்கம் காமம் இவைரு கூட இல்லாம பண்ணிட்டோமான நமக்கு துன்பம் இருக்கவே இருக்காது மெய்யுணர்தல் அதிகாரத்துல கடைசி குரழுது அங்க சொல்லிருக்கு அப்ப இந்த நான் உங்களுக்கு நல்ல மனசுல பதிகிறதுக்காக குரலையே எடுத்துக்கிறேன் இந்த தர்மோ விஸ்வச ஜதிஷ்டான ஒரு கார்த்து குரலையும் தர்மிஷ்டம் உலகத்தில் தர்மமாக இருப்பவனை மக்கள் விரும்பி செல்கிறார்கள் சில பேர் சொல்லுவாங்க சுவாமிஜி நீங்க சொல்றதெல்லாம் உபன்யாசத்துக்கு வேணா அழகு சொற்பொழிவுக்கு நல்லா இருக்கும் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது முட்டாள்தனம் நான் இத கடைபிடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் அவ்வளவு அதிகமா இல்லேன்னு ஒத்துக்கிறதா மரியாதை அத வந்து பெருந்தன்மையோட ஒத்துண்டா புத்திசாலித்தனம் ஆனா இன்னைக்கு இத கடைபிடிக்க முடியாதுன்னு சொன்னா இந்த சாஸ்திரம் எல்லாம் பொய் ஆயிடும் இது என்னைக்கும் கடைபிடிக்க கூடிய விஷயம்தான் நம்ம இதை கடைபிடிக்கிறதுனால நமக்கு வந்து இருக்கலாம் ஆனா மனசாந்தியிலேஷன் இருக்கவே முடியாது நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் மனதின் அமைதி கூடுமே என்று ஒருபொழுதும் குறையாது புற வாழ்க்கையில நமக்கு பல விதமான ஏற்றத்தாழ்வுகள் இன்ப துன்பங்கள் நம்மை தாக்கலாம் சந்தேகமே கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க சுவாமி இதெல்லாம் நல்லவனுக்கெல்லாம் காலம் இல்லை நல்லது கடைபிடிக்கிறது ஊருக்காகவா நமக்காகவா நல்லவனா இருக்கணும் எனக்காகவா ஊருக்காகவா நல்லவனா இருந்தா எனக்கு நல்லது நான் நல்லவனா இருக்கேன்னு ஊர் பாராட்டுறதுக்காக நான் நல்லவனா இருக்கணும் அப்படி நினைச்சா ஒரு நாளும் நடக்காது ஆகையினால நான் ஒழுக்கமா இருக்கிறது நேர்மையா இருக்கிறது நல்லவனாய் இருக்கிறது எனக்காக பிறருக்காக அல்ல சமுதாயம் என்னை நல்லவன் என்று புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல சமுதாயம் புகழ்ந்தா அது அவங்களுக்கு நல்லது புகழலைன்னா அது அவங்களுக்கு கெடுதல் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து நல்லவனாய் இருக்கிறது எனக்காக அப்படி ஒரு நினைக்கணும் நான் தர்மத்தை கடைபிடிக்கிறது இன்னொருத்தர் என் தர்மத்தை பார்த்து என்ன அப்ரிசியேட் பண்ணணும் என்ன படைச்சிருக்கார் அவர் விரும்புறார் சமுதாயத்துல எல்லாரும் ஆகையினாலும் நான் தர்மத்தை கடைப்பிடிக்கிறேன் அதனால தர்மிஷ்டம் பிரஜாகா உபசற்பந்தி ஒரு நல்ல குட் எலக்ட்ரிஷியன் அவனுக்கு மதிப்பு இருக்கு அவன் வர்றதுக்காக காத்துக்கான ஒரு நல்ல வேலை செய்வங்க ஒருத்தர் இருந்தா சில பேர் வரட்டும் ஒரு மாசம் உழைப்பிடுவாங்க நல்லவனா இருந்தா சமுதாயத்துல மதிப்பு இருக்கு நாமளா கற்ப அப்படி நினைக்கிறோம் நமக்கு உடனே நம்மளை யாரும் ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க நீங்க ரொம்ப நாள் நல்லவனா இருந்தாதான் ஒரு சில பேர் உங்களுடைய நல்லவனா இருக்கும் தன்மைய பாராட்டி பேசுவாங்க ஒரு நாளைக்கு நல்லவனா இருந்தா போராள் பெரும்பாலான நாட்கள் நீங்க ஒழுக்கமாகவும் இருந்தா உங்களை சில பேர் பார்த்து அத உங்களை பழகி அதுக்கப்புறம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க நம்ம இன்னைக்கு நல்லவனா இருந்தா இன்னைக்கே மதிக்கணும்னு சொல்ல முடியாது அது எப்படி நடக்கும் அண்ணல தர்மிஷ்டம் பிரசற்பந்தி தர்மமாக இருப்பவனை நாடி மக்கள் செல்கின்றார்கள் தர்மிஷ்டம் பிரஜாகா உபசற்பந்தி ரெண்டு முதல்ல ஒண்ணு சொல்லிருக்கேன் தர்மம் உலக வாழ்க்கைக்கு அமைதியை தருகிறது மக்கள் இயற்கையாகவே தர்மத்தை விரும்புகிறார்கள் அதான் நேற்றுக்கு சொல்லியிருக்கேன் நம்ம எல்லாருமே நம்ம கிட்ட யாராவது பொய் சொல்லணும்னு விரும்புவோமா என்கிட்ட எல்லாரும் வந்து பொய் பேசட்டும் என்ன எல்லாரும் திட்டும் என்ன எல்லாரும் அப்படி நாம யாரையாவது நினைப்போமா நேற்று மற்றவர்கள் என்ன செய்யக்கூடாது என்று நாம் நினைக்கிறோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது இதுதான் தர்மத்தினுடைய சுருக்கம் சுருக்கமான அம்சம் ஆகையினால தர்மத்தை வந்து தர்மத்தை கடைபிடிச்சா அமைதி கிடைக்கும் தர்மமானவனை மக்கள் மதிக்கிறார்கள் கூட்டம் கொஞ்சம் பேர் இருந்தாலும் போரும் அதனால தர்மிஷ்டம் பிரஜாகா உபசற்பந்தி அர்த்தம் என்னன்னா பிரஜாகா தர்மிஷ்டம் உபசற்பந்தி மக்கள் தர்மமாக வாழ்பவனை அணுகுகின்றார்கள் அமைதியை விரும்புகின்ற மக்கள் போட்டு உண்மையான அமைதியை விரும்புகின்ற மக்கள் தர்மமாக வாழ்கின்ற நாடி செல்கிறார்கள் அப்புறம் தர்மேன பாப்பம் அப்ப நம்ம ஒரு காலத்துல நிறைய தப்பு பண்ணிருப்போம் அப்புறம் நமக்கு வந்து ஏதோ கொஞ்சம் புத்தி வந்திருக்கும் ஐயோ தெரியாதனமா தப்பு பண்ணிட்டோமே இனிமே தப்பு பண்ண மாட்டேன் இருந்தாலும் தாங்க கூடிய சக்தி கிடைக்கும் தர்மேன பாபம் அப்பால் பாபங்கள் நீங்குகின்றன முன்பு செய்த தவறுகள் மன்னிக்கப்படுகின்றன அதுக்காக திரும்பாண பாப்படி இருக்கும் சொல்றேன்ஸ்ல போறோம் பண்றோம் பண்ற போது நம்ம ஒரு பூட்ஸ் கால் பூட்ஸ் போட்டு நம்ம ஒரு ஷூ போட்டு இருக்கோம் ரொம்ப கெட்டியான ஷூ போட்டு இருக்கும் தெரியாம யார் காலையோ அமுத்தி விடுறோம் தெரியாம கவனம் யாருடைய காலையோ மிதிச்சு அந்த ஆளு கோபம் வர்றது அடிக்க வர்ற போது சாரி சார் அப்படின்னு விடுறோம் மன்னிச்சுங்கோ சார் அப்படின்னு சொல்லி விடுறோம் அவர் உடனே என்ன பண்றார் நமக்கு சரி அப்படின்னு விட்டு விடுறாரு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வேணும்னே மிதிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும் திருஷ்டம் புரியதா வேணும்னே திரும்பவும் தப்பு பண்ணா அந்த செருப்புனால இரண்டாவது மிதிச்சோம் பாருங்க அது மாதிரி ஆயிடும் அதனால அப்படி பண்ண கூடாது தர்மே சர்வம் பிரதிஷ்டம் தர்மத்தில் எல்லாவித நன்மையும் அடங்கி இருக்கிறது சகல கஷேமங்களும் அடங்கி இருக்கிறது தர்மம் பரமும் எனவே பெரியோர்கள் தர்மத்தை உயர்வாக சொல்லுகிறார்கள் அப்பா தர்மோ விஸ்வச ஜதி சற்பந்தி தர்மேன பாபம பனுததி மஹண உபனத் அதுல ஒருவானாத்தானோ மிதபவ ஒரு மணி நேரம் ஆயிடும் இப்படி ஒரு ஒரு விஷயத்தையும் சத்திய வாஜுரா வாதி சத்யம் பிரதிஷ்டம் சத்யம் பரமம் வதந்தி மகானாராயண அதாவது ஒருத்தர் போனாரா ராஜாபத்தியா ஹாருணி ரொம்ப அழகா ஒரு பெரியவர் ஒரு மகான் கிட்ட போனார் போய் நமஸ்காரம் பண்ணி குருநாடா இந்த உலகத்துல எது மேலானதாக பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்ட உடனே அவர் வரிசையா சொல்றார் அப்படி வருது மந்திரம் ஸ்ரத்தா ஸ்ரத்தஜா மேதா மேதஜா சித்தன் சித்தேன ஸ்மிருதி குஸ்மிருத்தியா ஸ்மார குஸ்மாரேன விஜானம் விஜயானே ஆத்மானம் வேதயதி எல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசையா இருக்கு அவகாசம் கிடையாது நிறைய விஷயம் பார்த்தா இந்த ஒரு போர்ஷன் இருக்கே அதையே நம்ம ஒரு ஒரு மாசம் விசாரம் பண்ணலாம் அவ்வளோ அழகான பகுதி நிறைய மந்திரம் சொல்லிகிட்டே போகுது அப்புறம் யாகத்தை வந்து உடம்புலயே பண்ண சொல்றது இந்த உடம்பு யாகசாலையான் அப்படி ஒரு மந்திரம் பேசுறது இந்த பகுதியில இந்த தர்மத்தை பத்தி பேசுற போது தஸ் செய்யம் விதுஷோ யஜ்ய ஆத்மாஜமான ஜீவாத்மா தான் இந்த சரீரத்துக்குள்ள எஜமானனா ரொம்ப அழகு ஆத்மா யஜமான மனைவி யாருனா நம்பிக்கை பத்னி ஸ்ரத்தா பத்னி ஷரீரம் யுத்மம் இந்த விறகு கட்ட இந்த உடம்புல இருக்கிற இந்த எலும்பு தோல் இதெல்லாம் தான் விறகு கட்டையான் இதுல இருக்கிற மற்ற அவயவங்களில வேதிக்க மேடை கலசம் வைக்கிற மேடை லோமானி பருகி தர்ப்புல்லு இந்த உடம்புல இருக்கிற முடியெல்லாம் தர்ப்புல்லாம் அர்த்தஜியம் வெற்றது எதுனா மண்யு பசு கோபத்தை வலி கொடுக்கணுமா தப்போ கிரிஹி சீரான வாழ்க்கை முறையே நெருப்பான் சீரான வாழ்க்கை முறையே நெருப்புங்கிறது யாகத்துல யாரு ஹோதா துவரியா எல்லாம் நிறைய இருக்கு எல்லாத்தையும் அழகா சொல்றது எனக்கு சொல்லிட்டே உங்களுக்கு வெறும் சம்ஸ்கிருத மயமாயிடும் ரொம்ப यजमान தசம் விஷோ யஞ்சாத்மா யனா பத்ரீரமி வேதிர்லோமா காம ஆஜ் மன்யப்பசுமோ பிரணமுரியுமோ சா தீட்சா யாவிதாப்ப இதெல்லாம் குடிக்கிறோமோ ததசிய சோம பானம் எதுக்கு சொல்றேன் நம்முடைய இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் தர்மசாஸ்திரத்துக்குள்ள அவாந்தரமா உள்ள அந்தமுகமா போனோமானா எத்தனையோ தர்ம விஷயங்கள்லாம் இருக்கு நமக்கு இதுல ஆனந்தம் நிறைய இருக்கு நம்ம எல்லாரும் என்ன பிரயத்தனம் பண்றோம்னா எப்படியோ மனசை அமைதிப்படுத்தணும்னு நினைக்கிறோம் மனசு அலபாஞ்சு இருக்கு நிறைய பேருடைய மனசு ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருக்குனும் குரங்கு மனச போய் குரங்கோட ஒப்பிட்டாங்க மனச போய் குதிரையோட ஒப்பிட்டாங்க மனச வந்து அத சொல்றாங்க இல்லையா ஒரு இது சொல்லுவாங்க ஒரு குரங்கு இருக்கு மரக்கட்ட சுறாபானம் போரா ஒரு பிசாச்சு உள்ள பூந்துக்குள்ள என்ன நடக்கும் என்னவோ நடக்கும் அதான் நடக்கிறது இப்போ அதான் நடக்கிறதுல வார் வருமா வராதாடி என்னோட பிரார்த்தனை வரப்படாது நீங்களும் பிரார்த்தனை பண்ணுவோம் வாழ்க்கையெல்லாம் அவ்வளவுதான் நல்லா பிரார்த்தனை பண்ணுவோம் வார்லாம் வந்து அப்புறம் என்ன நடக்கும் யாருக்கு தெரியும் நம்ம வந்து அது இப்ப இருக்கிற வெப்பன்ஸுக்கு எல்லாம் பஞ்சமாய் அப்ப ஏதோ ஈட்டி கத்தி கோடாரி அதில் அடிச்சுக்கிட்டாங்க இப்போ போட்டான்னா ஒரேடியா முடிஞ்சுது எத்தனையோ ஜென்மத்துக்கு கிடையாது உலகமே கிடையாது ஒரு ஆட்டம் பாம்பு போட்டானா முடிஞ்சுது நிறைய கெமிக்கல் வெப்பன்ஸ் எல்லாம் சொல்றான் அந்த காலத்தில் கத்தி கத்தி சண்டை போட்டுப்பாங்க கத்தி கத்தி கத்தி சண்டை போடுவான் இப்ப அப்படி இல்லையே எத்தனை பிளேன்னு அந்த கப்பலை பார்த்தா அதுல எத்தனை பிளேன் இருக்கு அது எப்படி பறக்குறது இது மாதிரி நிறைய விஷயங்கள்ங்கிற பிசாச்சு பூந்தது கோபம் பிசாச்சு பூந்தது அப்புறம் என்ன நடக்கும்னா இந்த மனசுங்கிற குரங்கு அறியாமைங்கிற கல்ல குடிச்சு பேராசங்குற தேளால கொட்டப்பட்டு பெருங்கோபங்கிற பிசாச்சு உள்ள பூந்தா என்ன நடக்கும் வாழ்க்கையில அதனால மனசுக்கு அமைதி வேணும்னா விருப்பு வெறுப்பை நீக்கி தர்மத்தை அனுஷ்டிக்கிறத தவிர நமக்கு வேற உபாயமே இல்லை நான்தா வித்தியத்தேயனாய மனசு அமைதி பெறணும் மனசுல சாந்தி வரணும் பிருத்திவி சாந்தி எல்லாம் சொன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன் எல்லாம் நல்லது பிருத்திவி சாந்தி அந்த போனா இத பாராயணம் கோஷாந்தி எல்லாத்துக்கும் உலகத்துல அத்தனை பேருக்கும் அமைதி உண்டாகட்டும் பிரார்த்திக்கிறது பிருத்திவிர் அந்த அவாந்தர திசா சாந்தி அக்னி சாந்திர் வாயு சாந்தி ஆதித்யாந்திச்சந்திரமாந்தி நக்ஷத் ஓஷதி அஸ்வாந்தி புருஷிர் சாந்தி ரேவாந்திர்மே அஸ்து நீங்க இத கேட்டு டிவி சீரியல் வந்தது அதுல வரும் பிடிவீசாந்தி அந்தரிஷகம் சாந்தி சாந்தி அப்படி வந்தது அதேதான் இது அத வேற விதமா அவன் போட்டான் சினிமாவுக்காக ஆனா இந்த சாந்தி பாடம் இது மனசுக்குள்ள சாந்தியை உண்டு பண்றது எதுக்கு சொல்றேன் இந்த தர்மத்தை அனுஷ்டிக்காத வரைக்கும் நமக்கு மனசாந்தி கிடைக்க போறது இல்லை நம்ம என்ன பண்றோம் அதர்மமான காரியங்களை பண்ணி மனசை அமைதிப்படுத்துறோம் இது ஒரு இது ஒரு டெக்னிக் என்ன பண்றான் அவரை கொண்டு போய் அந்த பிளேனை எடுத்து அந்த சென்டர்ல கொண்டு போய் அடிச்சுட்டான் மனசாந்தி யாருக்கு புரியுது மனசாந்தி அதர்மம் அது வந்து சந்தோஷத்தை கொண்டாடுறாங்க அந்த அதார்மிகமான அந்த அதார்மிகமான சாந்தி மேலெழுந்தவாரியா சுகம் கொடுக்கும் உள்ளுக்குள்ள அப்படியே எத்தனை விதமான துக்கத்தை உண்டு கொண்டு தெரியுமா பகவான் எவ்வளவு சர்வசக்திமான் அதனால இந்த இப்படி போய் ஒன்னு அடிச்சு அதனால ஒரு அல்பாந்திய ஒருத்தன் பெறான்னு சொன்னா அதனால எவ்வளவு பேருக்கு அசாந்தி ஏற்படுறது அப்ப நம்ம இது நீங்க வந்து இது இது ஒரு பெரிய விஷயமா இருக்கு இது இன்னைக்கு பெருசா போக்கஸ் பண்ணப்படுறது அதனால நானும் அதை போக்கஸ் பண்ணி பேசுறேன் இது நமக்கு நம்ம ஊருக்குள்ள நம்ம வீட்டுல எவ்வளவு பிரச்சனை வருது நமக்கு இது பெருசு சின்ன கோட்டுக்கு பக்கத்தில் பெரிய கோடை போட்டுட்டா இந்த கோடெல்லாம் வந்து சின்னதா போயிடுற மாதிரி நமக்கு இப்ப வந்து இப்ப நமக்குள்ள ஆயிரத்தி ப்ராப்ளம் இருந்தது ஆனா அதை காட்டிலும் பெரிய ப்ராப்ளம் வரும்போது நம்ம ப்ராப்ளம்லாம் ப்ராப்ளமாவே தோணல அது பெரிய ப்ராப்ளமாக நிக்கிறது வாழ்க்கையே எல்லாருடைய வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடும் போல இருக்கு ஒன்னும் பயமுறுத்தார்த்தனை பண்ண ஜன இந்த நடுங்க ஆனா இதெல்லாம் பகவானுடைய லீல வேற விஷயம் அது வேற விஸ்வரூபம் அப்படிங்கிற டாபிக் வேற விஷயம் அதான் விரும்பல ஆனா இப்ப சாதாரணமான திருஷ்டியில நான் பேசுறேன் தர்மத்தை கடைபிடிக்கணும் இங்க டாபிக் விஷயம் அப்ப அது இப்ப நம்ம யாரையாவது வசூர்றோம் வச்சுங்க எங்க மாமியார் நேத்துக்கு என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க திருப்பி நான் ரெண்டு சொன்னேன் பாருங்க அவ்வளவுதான் இந்த மனசாந்திங்கிறது அதர்மத்தினால உண்டு பண்ணினா அது மேலெழுந்தவாரியா சாந்தியாகவும் இன்பமாவும் தெரியும் ஆழமா பெரிய துக்கத்தை உண்டு பண்ணும் ஆனா தர்மத்தை அனுஷ்டிக்கிற போது நிறைய பிளக்சுவேஷன் வரும் சாந்தி இருக்காது ஆனா காலப்போக்குல சாந்தி ஆயிட்டே வரும் நீங்க நிறைய பேரை கேட்டு பாருங்க வாழ்க்கையில யாரெல்லாம் பெரிய பெரிய மகான்களோ அவங்கெல்லாம் தர்மத்தை காலங்காலமா கடைப்பிடிச்சு கடைப்பிடிச்சு கடைப்பிடிச்சு ஒரு ஒரு லெவலுக்கு வருவாங்க அதனால சொன்னேன் இல்லையா தர்மம் கொஞ்சம் கொஞ்சமா தர்மத்தை கடைபிடிக்கணும் நான் திருக்குறளை சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தேன் திருக்குறளுக்கே வரல சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு வாழ்க்கையில எல்லாமே கொடுக்கும் தர்மங்கிற சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் நமக்கு மோட்சமும் கிடைக்கும் இந்த லோகத்திலையும் சௌக்கியத்தை கொடுக்கும் தர்மத்தை காட்டிலும் மனிதனுக்கு சிறந்த நன்மை பயப்பது என்ன இருக்கிறதுங்கிறார் வள்ளுவர் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை விட்டு விடுவதால் வருவதை போல கெடுதல் நிகரான நன்மை எதுவும் இல்லை அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆக்குல நீர பிற அறத்தாறு அறம் செய்க மற்றது அரத்தால் இன்பம் மற்றெல்லாம் புரத்த புகழும் இல செயற்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயர்ப்பாலதோறும் பழி இந்த திருக்குறள் எல்லாம் இந்த பத்து குரலும் ஒன்னொன்னும் வில மதிக்க முடியாத சொற்கள்லை மதிக்க முடியாது இதுக்கு இந்த உலகத்தையே ஈடா கொடுத்தாலும் இதுக்கு தகாது அவ்வளவு கருத்துக்கள் நம்முடைய சாஸ்திர விஷயங்கள்லாம் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் உடனே கிடைக்காது நல்லது பண்ணினா உடனே கிடைக்காது பொறுமையா இருக்கணும் நல்லதை பண்ணிட்டு இருக்கணும் உங்களை யாரும் ரெகனைஸ் பண்ணணும் நினைச்சு நல்லது பண்ணாதீங்க நான் வந்து நிம்மதியா இருக்கணுங்கறதுக்காக நான் நல்லது பண்றேன் அப்படிங்குற நோக்கத்தோட பண்ணுங்க ஆக தர்மத்தை அனுஷ்டிக்கிறது இதை பற்றி நிறைய சொல்லலாம் அதனால வித்யா கந்தாம் பர்வத்தேர் அர்த்தை தானி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நல்லதை பண்ணிண்டே போகணும் இன்னைக்கு நீங்க எல்லாரும் நினைச்சுங்க நீங்க எல்லாம் ஏற்கனவே தர்மமா தான் இருக்கீங்க இருந்தாலும் எங்கேயாவது பிசுறு கிசுறு இருந்ததுன்னா பண்ணிக்கோங்க எங்கயாவது நம்ம விருப்பு விருப்புனால அப்படி எல்லாம் இருந்தோம் அதுக்கு தான் இந்த சொற்பொழிவு சொற்பொழிவுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா ஜனங்களுக்கு தர்மத்தை நல்லா புரியும்படி சொல்லி கொடுக்கறது அதுதான் முக்கியமான நோக்கம் அதனால தார்மிக வாழ்க்கை நமக்கு ரொம்ப முக்கியம் இன்றைய உலக வாழ்வியலும் ஆன்மீகமும் இந்த தலைப்புல நம்ம வந்து நம்பிக்கையை பத்தி பார்த்துருக்கோம் மனித பிரிவியினுடைய மேன்மையை பத்தி பார்த்திருக்கோம் தர்ம அனுஷ்டானத்தை பத்தி இங்கேயும் தெரிஞ்சுட்டு இருக்கோம் உங்களை வச்சுட்டு நான் சிந்தனை பண்றேன் சித் சுவாமி சொல்லுவார் சவுண்ட் திங்கிங் அதனால இது உங்களை வைத்து இந்த விஷயத்த நானும் சிந்தனை பண்ணிருக்கேன் தர்மம் வந்து மாபெரும் சிறப்புடையது அதனாலதான் பேர் என்ன தெரியுமா ராமோ விக்கிரவான் தர்ம அறத்தின் திருவுருவன் திருவுருவம் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி தர்ம ராஜானே மகாபாரத ஒருத்தர் இருக்களா இருக்கணும் ராகத்வேஷவான்களாகவோ ராகத்வேஷவதிகளாகவோ இருக்கப்படாதுவோ தர்மவதிகளாகவோ இருக்கணும் தர்மவதி கணவன் கல்யாணம் பண்ணிக்கிற போது மனைவிக்கு பேர் என்ன தர்ம பத்னி தர்ம பத் தான் தெரியுமோ கீழே காப்பாற்று தர்மத்திலிருந்து நழுவிடாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றவன் அர்த்தம் பதநாத்து நீயத்தே இனி பத்தனாத்து கணவன் தர்மத்திலிருந்து நழுவிடாமல் அவனை சரியான வழிக்கு செல்வதற்கு சரியான வழிக்கு போவதற்கு உதவுபவளுக்கு தான் பத்னின்னு பேர் அதனால தான் தர்ம பத்னி அப்படின்னு பேர் வச்சாங்க ஆகையினால தர்ம மூர்த்தி தர்ம பத்னி அப்படின்னா தார்மீகமான குழந்தைகள் அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கிற போதே சங்கல்பம் என்ன பண்றோம் தெரியுமா சங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை தானம் வாங்கிக்கிறான் நீங்க இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இதெல்லாம் சொல்லணும் நிறைய அதாவது கன்னியா தானம்னு அப்பா அம்மா தாரவாத்துக்கு வாங்கின்றதுக்கு பிறகு என்ன பண்றான் ஒக்காத்தி வச்சு சங்கல்பம் பண்றான் தர்ம பிரஜா அபிவிருத்தி அர்த்தம் இமாம் கன்யாம் உத்வாக எஷ்யே தர்மமான குழந்தைகளை சமுதாயத்துக்கு வழங்குவதற்காக நான் இந்த பெண்ணை சாஸ்திர முறைப்படி திருமணம் செய்து கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹோமங்கள் எல்லாம் அக்னியை பிரதட்சணம் பண்ணி கல்லு மேலே ஏறி நின்று அது வந்து அம்மிக்கல் இல்லை கருங்கல் கருங்கல்லாம் இருக்கணும் அம்மிக்கல்லுதான் கிடைக்கும் இப்ப கிரைண்டரை தான் தூக்கி வரணும் அதனால அந்த காலத்துல வந்து அம்மி கல்லு வச்சிரு அம்மி கல்லு அவை கல்லு மேல அவளை நிறுத்தி அவளை வேடிக்கை பாத்து எங்க இது மந்திரத்துக்கு அர்த்தமா தெரியுது அப்ப வந்து அவளை வந்து ஏழடி காலை பிடிச்சு வரும்போது ரொம்ப அழகான மந்திரங்கள்லாம் இருக்கு ஏக பதே விஷ்ணு ஜே விஷ்ணு விர விஷ்ணு மாயோவா விஷ்ணுத் பஞ்சபசு விஷ்ணு ஷட்ராஜஸ்போஷாஜ விஷ்ணு சப்தசியோராஹோ விஷ்ணு வாழ்க்கையில நமக்கு தேவையான ஏழு பொருள்கள் அந்த ஏழு பொருள்கள் உன் பின்னே வரட்டும் அந்த பொருளை உன் பின்னே விஷ்ணு பகவான் அனுப்பி வைக்கட்டும் பிரார்த்தனை இப்படி எல்லாம் பண்ணினா எப்படி இருக்கும் வாழ்க்கை இப்ப இதெல்லாம் பேரளவுல நடக்கிறது ஐயருக்கும் மந்திரம் தெரியாது இவனுக்கும் ஏதோ கடனைன்னு கழிக்கிறான் யாருக்கும் இந்த மந்திரத்துக்கு அர்த்தமே தெரியல விவாக மந்திரார்த்தங்கள்னு புஸ்தகமே இருக்கு இதெல்லாம் புஸ்தகத்துல போட்டிருக்காங்க பாரதிய வித்யா பவன்ல போட்டிருக்காங்க நிறைய பேர் போட்டிருக்காங்க ஆகையினால நம்ம எல்லாரும் பகவான் நல்லா பிரார்த்தனை பண்ணுவோம் நாம எல்லாரும் தர்மத்தை அவங்க அனுஷ்டானம் பண்ணுவோம் உலகமே தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்காது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை நாம நினைச்சு கூட பார்க்க முடியாது பிரச்சனைகள் குறைந்த வாழ்க்கையை நாம் விரும்புகிறோம் அதற்கு கடவுள் இறைவன் குருநாதர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து भेद ிப்பண்ணுகிறேன் இந்தளவிலோருமே மூர்பேதவி வோமவா தஷிணாமூர்த்தே நம ஓம் ஷாந்திஷா ஹரி ஓ